ஹதீஸ் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கூறியதாவது மற்றும் அபு முசல் அலி அல்ல ஆகிய இருவருடனும் அமர்ந்திருந்தேன் அபு முசாத் அலி அல்லாஹ் அப்துல்லா பின் மசூது அலி அல்லாஹ் இடத்தில் குளிப்பு கடமையான ஒரு மனிதர் ஒரு மாத காலம் வரை தண்ணீரை பெற்றுக் ஆனால் அவர் தயனம் செய்து தொட வேண்டியதில்லையா மாய்தா என்ற அத்தியாயத்தில் வரும் நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் சுத்தமான மண்ணில் தைமம் செய்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அப்போது அப்துல்ல இந்த விஷயத்தில் மக்களுக்கு பொதுவாக அனுமதி கொடுக்கப்பட்டு விடுமானால் குளிராக இருக்கும் போதெல்லாம் தண்ணீரில் உழு செய்வதை விட்டுவிட்டு மண்ணில் தைமம் செய்ய தொடங்கி விடுவார்கள் என்றனர் இதற்காகத்தான் தைமம் செய்வதை நீங்கள் வெறுத்தீர்களா என்று நான் கேட்டேன் அதற்கு பதில் கூறினார்கள் அப்போது அபு மூசார் அலி அல்லாஹ் அவர்கள் வினவினார்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் என்னை ஒரு வேலைக்காக அனுப்பி வைத்தார்கள் அப்போது எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது தண்ணீர் எனக்கு கிடைக்கவில்லை எனவே பிராணிகள் மண்ணில் புரள்வது போன்று புரண்டேன் இந்த செய்தியை நபிசல்லாகும் அழகில் செல்லும் அவர்களிடத்தில் நான் சொன்ன போது நபிசல்லு அலிவசம் அவர்கள் தமது இரு கைகளால் பூமியில் ஒரு அடி அடித்து இரு கைகளையும் தட்டிவிட்டு கரத்தால் இடது புறங்கையை தடவினார்கள் அல்லது தமது இடது கரத்தால் வலது புறங்கையை தடவினார்கள் பின்னர் இரு கைகளால் தமது முகத்தை தடவி இப்படி செய்வது உமக்கு போதுமானதாக இருந்தது என்று கூறினார்கள் இச்செய்தியை கேட்டு அம்மாறு சொன்னதில் உமரது இல்லாமல் திருப்திப்படவில்லை என்பது உமக்கு தெரியாதா அப்துல்லாபின் மசூதிர் அலி அல்லாஹன் அவர்கள் கேட்டார்கள் ஷக்கீக் வாயிலாக ஒரு அறிவிப்பில் காணப்படுகிறது நான் அப்துல்லிங் அவர்கள் அபு முசாரி அவர்கள் ஆகிய இருவருடனும் அமர்ந்திருந்தேன் அப்போது அபு முசாரி அவர்கள் அப்துல்லாபின் மசூது அலி அல்லாஹன் அவர்களை நோக்கி அம்மா அலி அவர்கள் உமர் அலி அல்லாஹூங் என்னையும் உங்களையும் நபிசல்லு அலிஹஹி வசல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக அனுப்பி வைத்த எனக்கு புளிப்பு கடமையாகி மண்ணில் நான் புரண்டதும் பின்னர் நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து நடந்த விஷயத்தை சொன்னபோது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தமது முகத்தையும் இரு முன் கைகளையும் ஒருமுறை தடவிவிட்டு இப்படி நீர் செய்திருந்தால் அது எமக்கு போதுமானது என்று சொன்னார்கள் என்று கூறிய செய்தியை நீர் கேள்விப்படவில்லையா என்றார்கள்